நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் இழங்கு அரைப்புலி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் சேனைக்கிழங்கு ஒரு கப் தனியா ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் அஞ்சு தேங்காய்த்துருவல் அரை கப் எண்ணெய் நாலு டேபிள் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் பெருங்காய்தூள் கால் ஸ்பூன் கருவேப்பிலை சிறுதளவு சென்னா அரை கப் உப்பு ருசிக்கு ஏற்ப மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் புளி ஒரு ஏழுமிச்சம் பழம் சைஸ் செய்முறை முதல்ல நம்ம சென்னாவை வந்து நைட்டே ஊற வச்சு நல்லா காலையில நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுடுவோம் சென்னை கிழங்கு கட் பண்ணி வச்சிடலாம் புளி கரைச்சி வச்சிடுவோம் பிக்கா கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம அரைக்க வேண்டிய பேஸ்ட் ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானில வச்சிருவோம் வானல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் தனியா கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகா மூணு இது போட்டு நல்லா வருத்திடுவோம் வறுத்துட்டு அதை எடுத்து கொட்டிட்டு ஒரு பவுல்ல இந்த தேங்காய் துருவ போட்டு அதுல கொஞ்சம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஆறினதும் மிக்சியில இந்த தனியா தேங்காய் துருவல் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் இதை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் ஆட்ட ஸ்டா பத்தம் வச்சிருவோம் வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுருவோம் கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுடலாம் வெந்தயம் பொரிஞ்சதும் நம்ம காஞ்ச ரெண்டு கிளி போட்டுருவோம் காஞ்சி வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுருவோம் பொரிஞ்சதும் கருவேற்பிழை போட்டு நல்லா கருவேப்பிள்ளை பொரிஞ்சதும் இந்த சேனைக்கிழங்கு வச்சிருக்கோம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிப்போம் வதக்கிட்டு நல்லா வதங்கணும் வதங்கினதும் இந்த சென்னா இருக்கு இல்லையா சென்னா ஏற்கனவே வேகம் வச்சிருக்கோம் அதை எடுத்து இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுருவோம் எல்லாத்தோடய மிக்ஸ் ஆடுறோன்னு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம புளி கரைச்சல் ஊத்திடலாம் ஊத்திட்டு உப்பு ருசிக்கேத்த மாதிரி போட்டு மஞ்சப்பொடி மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வந்தோடனே இந்த அரைச்சி வச்சிருக்கோம் பேஸ்ட் அதை எடுத்து அதையும் கொட்டி அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுவும் ரெண்டு மூணு நிமிஷம் அதையும் பூ கொட்டி ரெண்டு மூணு நிமிஷம் கலந்து கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா சிப்பா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சென்னை கிழங்கு அரை குழம்பு தயார் அரை புலி குழம்புன்றது விட்ட புளி குழம்பு நல்ல டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்